வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது செய்தி சேவை நவம்பர் 21 ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டிணத்தில் இருந்து சென்ற மீனவர்கள் ஆறு பேர் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனா் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு உட்பட ஏழு வழக்குகள் மீதான விசாரணை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறி புள்ளி ஐந்து கோடி ரூபாயை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக சென்னையில் உள்ள ஆறு நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக பள்ளிகளுக்கான புதிய பாடத்திட்ட வரைவினை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் மதுரை மாவட்ட முன்னாள் ஆட்சித்தலைவர்கள் சகாயம் சுப்பிரமணியன் தற்போதைய மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இலவச வீட்டு பட்டா தொடர்பான வழக்கில் தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் அளித்ததாக கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிரீம் சாலையில் மக்கள் மறியல் செய்ததால் நேற்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தங்களுக்கு வழங்கப்பட்ட மாற்று இடம் வெகு தொலைவில் இருப்பதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய செய்திகள் புளூவேல் போன்ற இணையதள விளையாட்டுகளை தடை செய்வது இயலாத காரியம் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் இருந்து டெல்லியில் திறந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வங்கிக் தள்ளுபடி விளைபொருட்களுக்கு உரிய விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனா் தாஜ்மஹாலை பராமரிக்க சரியான செயல் திட்டங்களை உத்தரப்பிரதேச அரசு மேற்கொள்ளாதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலாம் என ஷியா வக்பு வாரியம் பரிந்துரை செய்துள்ளது உலக நாடுகளில் நம்பகமான அரசுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது காஷ்மீரில் உள்ள பிரசித்தி பெற்ற வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு பேட்டரி காரில் செல்லும் தனிப்பாதையை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் திறக்க வேண்டும் என்ற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது ராணுவ டேங்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேலிடமிருந்து அவற்றை கொள்முதல் செய்யும் திட்டத்தை ரத்து செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல் அளித்துள்ளது மியான்மரின் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் தொடர்பான விவகாரம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கும் சூழலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வுகாண மியான்மரின் மூத்த அரசியல் தலைவர் ஆங் சாங் சூக்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது தென்னாப்பிரிக்காவில் இந்திய தூதரக அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அரசை இந்தியா கோரியுள்ளது அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை என்று வடகொரியா தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான உலக அலிகையாக இந்தியாவைச் சேர்ந்த மனுசி சில்லார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவில் தரையிறங்கிய சிறிய விமானம் எஞ்சின் கோளாரால் மரத்தில் மோதி நொறுங்கியது எனினும் அதில் பயணம் செய்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர்ப்பிழைத்தனர் பணம் பதுக்குவது தொடர்பான தகவல்களை நாற்பது நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள வகை செய்யும் ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து மேலவையில் நிறைவேறியுள்ளது வியட்நாம் நாட்டில் ஐபோனை சார்ஜில் போட்டுவிட்டு தூங்கிய பதினான்கு வயது சிறுமி சாக்கடித்து பலியாகியுள்ளார் வணிகச் செய்திகள் சிம் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் முறை வரும் ஒன்றாம் தேதி முதல் எளிமையாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது சமீபத்தில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மீது புதிய விலையுடன் கூடிய ஸ்டிக்கர் ஓட்ட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு டிசம்பர் இறுதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது மஹிந்திரா நிறுவனம் சமீபத்தில் ஜாவா இருசக்கர வாகன உற்பத்தி நிறுவனத்தை வாங்கியது அந்நிறுவனம் ஐரோப்பாவில் ஜாவா மோட்டோ முன்னூற்றி ரக பைக்கை அறிமுகம் செய்தது அதைத் தொடர்ந்து இந்தியாவிலும் அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனை கடந்த செப்டம்பரில் எண்பத்தி உயர்ந்து ரூபாய் தொன்னூறு கோடியாக இருக்கிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளின் பரிவர்த்தனை ரூபாய் நாற்பதாயிரத்தி கோடியாக இருந்தது விளையாட்டுச் செய்திகள் இந்திய இலங்கை அணிகள் மோதிய முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இலங்கை பங்களாதேஷ் இந்தியா ஆகிய மூன்று அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு டி டுவெண்டி தொடர் அடுத்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ளது அகில இந்திய கால்பந்து போட்டிகளை நடத்துவதற்காக கோவையில் நேரு ஸ்டேடியம் நான்கு கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்படுகிறது பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கான் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது கிரியேஷன் சார்பில் உருவாகி இருக்கும் படம் பள்ளி பருவத்திலே இசையமைப்பாளர் சிற்பியின் மகன் நந்தன் ராம் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் நாயகியாக வெண்பா என்பவர் நடிக்கின்றார் குழந்தைகள் உரிமைக்கான யூனிசெப்பின் நல்லெண்ண தூதராக நடிகை த்ரிஷா நியமிக்கப்பட்டுள்ளார் இளம் இசையமைப்பாளர் கிரிஷ் பில்லா படம் போல ஒரு கதையில் தன்னுடைய பிஜிஎம் அஜித்தை பார்க்க ஆசைப்படுவதாக ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் ரன்வீர் சிங் தீபிகா படுகோனே ஆகியோர் நடித்துள்ள பத்மாவதி படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுவதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபுள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்